உணவு உடை செலவு செய்தால் அவரை அல்லாஹுவின் அடியாரே இது சிறந்ததாகும் என்று அழைக்கப்படுவார் தொழுகையாளியாக அவர் இருந்தால் பாபு சோலாயினும் தொழுகைக்குரிய வாசலில் இருந்து அவர் அழைக்கப்படுவார் உயிர்த்தியாகம் செய்தவராக இருந்தால் பாபு ஜிஹாத் எனும் ஜிஹாதின் வாசல் பக்கம் அழைக்கப்படுவார் பாபு ரயான் அழைக்கப்படுவார் தர்மம் வழங்குபவராக இருந்தால் பாபு அழைக்கப்படுவார் என்று நபி சல்சல்ல அவர்கள் கூறினார்கள் இறை என் தாயும் என் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் இந்த வாசல்களில் இருந்து இடைஞ்சல் ஏற்படாது ஒருவரை அந்த அனைத்து அழைக்கப்படுவாரா என்று அபு பக்கர் அவர்கள் கேட்டார்கள் அவர்களில் ஒருவராக நீர் இரு பேர் என கருதுகிறேன் என்று நபி செல்லம் லாகும் அலிகம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு ஒன்பது ஏழு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம்